பிறகு அந்த கர்மத்தை எவ்விதம் செய்வன் செய்வானா செய்யும் நிலையில் அலைவரும் பிரவிற்த்தி தானே அவித்த என் பெயராமை அழிவு செய்ய நீரே ஆதி என் நிகழக் கண்டும் அழகனில் வித்வானுக்கு ஆன நேர் பயன் வேறேதாம் இப்போது எதிரின் மீதாக சொல்கிறார் நிலையில்லா அசத்தினின்றும் நிவர்த்தியே வித்தியின் பேர் ஆத்மவித்தியனுடைய அடைவு பிரயோஜனம் என்னன்னு சொன்னால் நிலையில்லாத அசத்து இல்லாதனவற்றை நிலையன்று புள்ளறிவாண்மை கடை என்ன சொல்வர் இது நிலையில்லை நிலையாமை அதிகாரம் வச்சிருக்கார் ஆகவே செனே சென்னா மாறது அதான் நிலையில்லைன்னு பேர் முன்னோடி சொல்லியிருக்கேன் மிருது பரிணாமம் மத்தியம் பரிணாமம் தீவிர பரிணாமம் என்று மூன்று பரிணாமங்களாக வைத்துக் கொள்வையானால் எல்லாம் அழிஞ்சு கொண்டுதான் இருக்குது மாறிக்கொண்டுதான் இருக்கும் அர்த்தம் ஆகவே மாறிக்கொண்டே இருக்கின்ற அந்த உலகத்தின் கண்ணை மாறாது ஆத்மா இருக்கிறது என்று உணராமல் நிலையிலா வசத்தினின்றும் நிவிற்த்தியே வித்தை என் அதிலிருந்து விடுபட்ட நிலை தான் ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனம் அலைவரும் பிரவிற்த்திதானே அவித்தியின் பெயராம் சதா அலைச்சல் கொடுக்கறது எது அது அஞ்ஞானத்தின் பிரயோஜனம் ஒருத்தர் கர்மத்தை ஈடாக எத்தனையோ அலைச்சல் இருக்க செய்யும் அது அலைச்சல் எல்லாம் ஆகணும் இப்போ ஞானம் வந்த பிறகு இது இருக்குதான்னா ஞானம் வந்த பிறகு இது இருக்காது ஒன்று இருக்கலாம் அதில் கூட நான் செய்கிறேன்னு பாவனை இருக்காது அஞ்ஞான காலத்தில் செய்கிறது காரணம் என்னான்னா விளக்கமின்மை விளக்கமின்மை என்ன அர்த்தம் இந்தெந்த பதார்த்தங்கள் இந்தெந்த தொழில் செஞ்சால் அந்த சுகம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் போகபாகம் கிடைக்குன்னு ஒரு ஆசை தான் ஆசையில் ஆசை வைப்பது கடமில் ஆசை கிடையாது அதனால தான் உலகத்தில் பிரவருத்திகள் அதிகமாக பெறுகிறது காரணமாக இருக்குதுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மம் இருக்குது அந்த கர்மத்துக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கு அதில் தீர்த்து வர்றதே இல்லை அப்படி செஞ்சு எப்படி பணக்கார ஆகிறது அப்புறம் எப்படி வீடு கட்டுறது அப்புறமேல கடன் எப்படி வட்டி கொடுக்குறது அவன் தூக்கிட்டு போனால் எப்படி துக்கப்படுறது அப்படிங்கிறத எப்படி அனுபவிக்க முடியும் நீங்கள் எப்படி சொல்லிட்டாக்க அப்படின்னு சொன்னால் பலப்பிரார்திருந்தாக அதில் நடக்க தான் செய்யும் நாம் பலப்பிரார்த்தம் இருக்கோ இல்லையோ முயற்சி அதிகமாக செய்யணும் துர்பல பிரார்த்தத்தை நிறைய முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணி அந்த காலையில் சாதிக்கிறோம் அது சாதிக்கிறதுனால தென்னாச்சி கட்சியில் துக்கம் தான் அடைகிறாங்க குளத்தில் தான் வீடு இல்லை என்று சொன்னாங்க காசு இருந்து கட்டினா தப்பு இல்லை கடை வாங்கி கட்டுறது கடன் கொடுக்க முடியாது இல்லை ஒதுக்கப்புறாங்க விதிக்கு வராங்க அது என்ன அது துர்பலபுரா இருந்தது தானே அதே போல் அது கல்யாணம் படுத்தேன் கையில் காசு இருக்க முடியாது தப்பு இல்லை இருக்கிற செஞ்சுக்கலாம் கடை வாங்கி பண்ணுறது அப்புறம் கடை கடன் கொடுக்க முடியுது அண்ணா கொடுக்க முடியல அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு ஒரு நாலாயிடுது ஒன் இருக்கும்போதே மிச்சம் பண்ண முடியும் இல்லையே நாலு மிச்சம் பண்ண முடியுமா அலைவரும் பிரவிற்த்திதானி அவித்தையின் பேரம் இவ்வாறு அலைவு செய்ணல் நீரே ஆதி நிகழக் கண்டும் இது காதல் நீர் போல்தான் தண்ணீருக்கு தண்ணீர் இருக்குன்னு ஓடுற மாதிரி தான் லாபம் லாபம் லாபரும்னு என்னென்னமோ செஞ்சிருந்தாங்க கடைசியில் உடனேலாம் போகுது தூக்கப்படுறோம் காலநீர் போட இருக்கிற வரைக்கும் செய்கிற தப்பு இல்லை ஒரு லட்ச ரூபா முதலில் இருந்தது ஒரு கார் ரூபா ஒன்றே கால் லட்ச ரூபாய் பரட்டிட்டு இருந்தாங்கன்னா அது கார் ரூபா போனாலும் கூட முக்கால் லட்சமாக மிச்சமாகும் அப்படி செஞ்சால் தவறு இல்லை இதில் லாபம் அதிகமாக எண்ணம் எங்களுக்கு லாபத்தையும் ஆதரப்பட்டு கடிதத்தில் முதலும் போயிருது குறைந்த லாபத்தில் திருப்தி அடைவானே ஆனால் முதலும் இருக்கும் தொடர்ந்து வியாபாரமும் பண்ணலாம் அந்த அளவில் அந்த அஞ்ஞானமானது விளக்கம் கொடுக்குறதில்ல அதனால்தான் பிரவருத்தி அதிகமாக போகிறது அதனால் இவ்வாறு அலைவு செய் காணல் நீர் தான் காணல் நீர் தண்ணீர் தண்ணீர் ஓடுறதுதான் நிகழ கண்டோம் அழகெனில் வித்வானுக்கு ஆன நேர் பயன் வேறு ஏதாம் அப்படி விசாரம் செய்து இது காணல் நீர் அதனால் விவகாரங்கள்ல நமக்கு பலப்பிரார்த்தப்படி நடக்கட்டும் துர்பலத்தை முயற்சிய வேண்டாம் என்று இருப்பானே ஆனால் ஏதோ பலன் கிடைக்கும் கிடைக்காமல் போகிறதில்லை அப்படி கிடைக்கும்போது திருப்தி அடையலாம் அப்படி திருப்தி அடையக்கூடிய மனோபாவம் வரது அதனால வித்வானுக்கு ஆன நேர் பயன் வேறு எதாம் வேறு இதை விட என்ன பயன் வேணும் கிட்டத்தட்ட திருப்பி ஒரு தேவனுக்கு அது போதாதான் அப்படிங்கிறார் ஞான லட்சணம் அஞ்ஞான லட்சணத்தை பற்றி சொல்லி முடிகிறது ஏத மாமத்தாள் எய்திய மனமுடிச்சு மூதுனர் ஞானவாளான் முழுவதும் தீர்ந்த பின்னர் யாதொரு விடய வீச்சை இல்லாதால் வித்வானுக்கு ஏதுதான் பிரவருத்திக்கு இங்கனே ஏது இசைப்பாய்மைந்தான் அதனாலே மீண்டும் சொல்கிறார் ஏதவாம் அஞ்ஞானத்தால் எய்திய மனமுடிச்சு குற்றம் பொருந்தி அஞ்ஞானத்தை வந்தது தான் முடிச்சு ஆத்மா அநாத்மா ஒட்டி உணர்ச்சி இதான் முடிச்சேங்கிறார் ஆத்மா வேறு அனாத்மா வேறு என்ற பாகுபாடு தெரியாமல் அந்யுணத்தியாசினாலே அது இதில் அதிலையும் செய்யக்கூடிய முடிச்சன் வேறு மூதுனர் ஞானவாளான் இப்படிதான் போக்கிறது அது மிக பெரிய விசார ஞானத்தினால் சொல்லக்கூடிய வாழால் கத்தியால் முழுதும் முழுவதும் சேர்ந்த பின்னர் முழுமையாக வெட்டி நீக்கி எண்ணிக்கையாச்சு ஜீனமுத்தின அப்படி பின்னாலே யாதொரு விடையவீச்சை இல்லாததா இல்லாத வித்வானுக்கு அவனுக்கு அஞ்சுந்திரிகள் மூலமாக விசிகிச்சைகள் வரதில்லை அப்படி வராத காரணத்தினாலே அப்படிப்பட்ட வித்வானுக்கு ஏதுதான் பிரவருத்திக்கு இங்கன் ஏதுவாம் எதுதான் பிரவருத்திக்கு காரணமாக இருக்கும் இசைப்பாய் மய்ந்தா ஏ இசைனே சொல்வாயாக ஆகவே சுகம் இருக்கிற இடமும் கண்டுபிடித்த பிறகு சுகம் எல்லா இடத்துலையும் சுகமென்று அலைஞ்ச காலம் போயிடுச்சு இப்போது ஆத்மா சோடியமாக இருக்கும்போது ஏன் அலையணும் சுகத்துக்காக அலையிறோம் அந்த சுகத்துக்காக அலையிற காலம் போயிடுச்சு சுகம் இல்லை காணல் ஜலம் ஜலமின்றி அலைஞ்ச காலம் போச்சு ஜலம் இல்லை நிச்சயம் பண்ணியாச்சு நிச்சயம் பண்ண பிறகு அலைவானா அது அப்புறம் தண்ணி தகமே அது உண்மையான தண்ணியை கண்டுபிடிச்சாச்சு குடிச்சிக்கிறான் அதுபோல் உண்மையான சுவை எங்கே இருக்குது ஆத்மாதான் என்னுடைய வடிவம் தான் என்னுடைய அதிஷ்டான நிச்சயம் பண்ணி திடமாக அனுபவித்த ஞானிக்கு அப்புறம் பெருவர்த்தி எதனிமித்தமாக உண்டாகும் சூத்து உண்டாகுமா உண்டாகாது இப்படி செய்கிறாங்களே கடவுள் நிச்சயமாக செய்கிறது உண்டு கொஞ்சம் தீரும் அதை அனுபவித்திருக்கிறோம் பிரார்த்தரீக்கு வரைக்கும் வாரம் இருக்கத்தான் செய்யும் அது எவ்வாறு கூட குறைச்சா இருக்கத்தான் செய்யும் அது அது மாதிரி அடிச்சுட்டு பேசாமல் இருப்போம் அது லாபமாக நஷ்டமோ அது பலப்பிரார்த்தத்தை முக்கியமாக கருதுறது வழியாக ஞானி செயல்படுத்துறதே இல்லை அஞ்ஞான காலத்தில் பலப்பிரார்த்தத்தை தானாக வந்துறதுனால இவன் முயற்சி அதிகமாக செய்யலைன்னு வந்துடும் அது அது துர்பலபிரார்த்தத்தை முயற்சி விஞ்ஞான காலத்தில் நடக்கிறது போகிற துர்வல பராதம்தான் பலபர்தான சில சில தான் இருக்கும் பெரும்பாலும் துர்பல பராதம் தான் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட துர்பல பராதத்தை தான் முயற்சினாலே செய்தி செய்து அடைய இச்சிக்கிறார்கள் அடைகிறார்கள் அதில் பயனாக ஆரம்பத்தில் சுகடைகிறாங்க பின்னால் துக்கடைகிறாங்க இப்படிப்பட்ட இருக்குது ஞானம் தான் நம்ம போதிக்கிறது ஞான விளக்கம் சொல்கிறது என்ன பலப்பிராதத்தை மட்டும் செயல்படுத்தணும் துர்பலபிரதம் விட்டணும் என்று ஞானம் சொல்லுது அப்போ அந்த அந்த விளக்கத்தை அவள் சப்போ சம்மதிக்குது இப்போ அவ சம்மதிக்கிறதில்ல ஆமாம் இப்படிலாம் செஞ்சிட்டாக்கா எப்படி பணக்காரம் ஆவது இப்படி நாலு பேருக்கு மதிக்கிற மாதிரி வாழ வேண்டாமல் இந்த மாதிரியெல்லாம் ஆசிரமத்தை போய் கெட்டு போயிட்டாங்க அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாக்கா ஆசிரமத்தை வராதவங்க கிடாம பரவாயில்ல வரா எத்தனை பேர் கெட்டுங்க சொல்லுங்க வந்தவன் கேட்டது ஒன்றும் கிடையாது இருக்காங்க வராதவன் கெடாம இருந்தால் தான் வராத கேட்டுருக்கு ஆகவே இதெல்லாம் வேதாந்த வேலையில் வெட்டி வேதாந்தான்னு சொல்றது இருக்கே வேலை உள்ளவன் கெட்டி வேதான் தான் வேறு உள்ளவங்களுக்கும் உள்ள வேலைதான் அது இல்லாதவங்களுக்கு இல்லை வேலை உள்ளவங்களுக்கு இல்லாதான் கிட்டி வேதாந்தான் அதனால தான் அவனுக்கு ஏதுதான் பிரவர்த்திக்கு இங்கன் ஏதுவாய் இந்த உலகத்தின்கன்னே காரணமாக இருக்கும் எதுனே சொல்வாயாக என்று சொல்கிறார் துளா போக்கியத்தின் வாதனை உண்டாகாமை மிகு துளாவில் ஆகத்திற்கு மேவிய பகு தேகமாதி பற்றிய வகந்தை பின்பும் அகத்திய நூல் உண்டாகாமை அவதியாம் போதத்திற்கே நானூற்றி எண்பத்தஞ்சி எண்பத்தாறு ஆக ரெண்டு பாடங்கள் இல்லை இந்த வைராக்கியம் விவேகம் உபரதி மூன்றுக்கும் அவதி பறந்து சொல்கிறேன் ஏது சொருவம் காரியம் அவதி என்ற நிலைகள் அது பொதுவாக இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததே இப்போ இந்த முடிந்த நிலை இந்த மாதிரி இருந்தால் அவரை பிறந்து வந்தவர்களுக்கு இப்படி இருக்கும் அவருடைய நிலையை சொல்கிறேன் என்று ரெண்டு பாட்டில் படிக்கிறார் அது இந்த பாட்டில் வகுத்துல போக்கியத்தின் வாதனை உண்டாகாமை போக்கியம் போக்கியம் போகம் போக்தா திரிபுரி போக்கியம் என்ன விஷயங்கள் தான் இதை போக்கியான் பேர் போகம் என்று அனுபவிப்பது போகி என்று அனுபவிப்பதுன்னு அர்த்தம் ஆக இந்த போக்கியத்தின் விஷயங்களின் வாதனை உண்டாகாமை அதான் மீண்டும் அதை அடையணும் என்ற வாசனை இருக்கேன் அது வாசனை வர்றதில்லை இது எதுக்கு மிகுத்துள்ள விராகத்திற்கு மேவிய அவதியாகும் மேன்மை பொருந்திய விராக வைராகியத்துக்கு இதுதான் கடைசி இல்லை அந்த வாசனை வர்றதில்லை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணுங்கிற ஆசை வர்றதில்லை அது எல்லாத்திலையும் அப்படி வந்துடும் சில சில விஷயங்கள்ல இருக்கும் சில சில விஷயத்தில் இல்லாமல் இருக்கும் அப்படி கிடையாது அது வந்தவங்களுக்கு எதுனையுமே ஆசை கிடைக்கும் இது வைராக்கியத்தினுடைய முடிந்த நிலையில் அதன் பிறகு பகுத்துளை தேகமாதியை பற்றிய அகந்தை பகுத்துல தேகமாதி தேகத்தில் போக பகுப்பு செஞ்சுருக்கோம் சூழல் செய்கிறோம் சுறுசேகிறோம் காண செய்கிறோம் என்று அதில் அஞ்சு கோஷங்கள் அன்னமய பிராணமையை மனமய விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் சொல்லக்கூடிய ஐந்து கோஷங்கள் ஒவ்வொன்றுக்கும் உட்பிரிவுகள் ஏராளம் ஞானேந்திரங்கள் கர்மேந்திரங்கள் வாயுக்கள் இப்படிலாம் பிரித்து இருக்கும் அதான் பல பிரிவுகளில் உள்ள தேகமாக இந்த தூள முதலான மூணு சைகங்களுக்கும் பற்றிய அகந்தை அதில் நான் நான் என்று சொல்லக்கூடிய அபிமானம் இருக்கே அது இருந்தது அஞ்சான காலத்தில் அகந்த பின்பும் ஞானமடைந்த பிறகும் அகத்தினுள் உண்டாகாமையும் உள்ளத்தின் கண்ணே இல்லாமை தான் போகத்திற்கு அவதியாம் விவேகத்திற்கு அதான் முடிஞ்சதில்லை மறந்து கூட வரப்படாது அப்படிங்கிறார் அகற்றும் சொல்லத்தக்கதன்றி சரி சொன்ன பார்த்து சரீரத்தை நான் என்று மறந்து சொல்லப்படாதான் அப்படி இந்திய பஞ்ச கோஷங்களில் எதையுமே நான் நான்ங்கிற பாவனையே வரப்படாது இது அப்படி வருமே ஆனால் அது வரை அர்த்தம் வந்துருந்தீங்க வந்துருந்தாங்க அது பெரிய அர்த்தம் அது மாதிரி ஏஸ்வரபும் காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதான் சொல்கிறேன் அடையாளம் இதுதான் இந்த பஞ்சகோஷங்கள் மூன்று சரீரங்கள் மூன்று அவஸ்தைகள் இதெல்லாம் தனக்கு அன்னியமாக இருக்கணும் ப இருக்கணும் அப்படி நிச்சயம் இதுவரைக்கும் பலமாக இருக்கும் அது அவை பிறகு தந்தது குறைவாக இருந்தால் குறைதாக இருக்குன்னு அர்த்தம் ஆகவே இந்த ரெண்டுக்கு இந்த பாட்டில் சொல்லிவிடுகிறார் அடுத்து இன்னொரு பாட்டில் சொல்லக்கூடாது சந்ததம் முயற்சியாலே சச்சிதானந்தமான சுந்தர பிரமத்தின்கண் சூக்கம லீனமான சிந்தையின் விருத்தி மற்றும் சிறிதுமே உண்டாகாமை மைந்தனே அவதியாகும் மாசிலா உபரதிக்கே உபரதி சொல்லி முடிகிறார் சந்ததம் முயற்சியாலே நடந்த நேற்றோட அபியாசம் செய்த காரணத்தினாலே சச்சிதானந்தமான சுந்தர பிரமத்தின்கண் சச்சிதானந்த நித்தியம் போனவனு சொல்லக்கூடிய அழகு பொருந்திய அந்த பிரமத்தினத்திலே சுக்கமாய் நீளமான அதிசூட்சமான விருத்தியான அகண்டாகார விருத்தி ஒடுங்கணும் மிக மிக சூட்சியம் அதை கடைசி விருத்தி அதன் மூலமாக ஒடுக்கம் பெற்ற பிறகு சிந்தையின் விருத்தி மற்றும் சிறுதிவே உண்டாகாமை இந்த உலகத்தின் கண்ணு மனதில் சத்திய புத்தியோ சுக புத்தியோ சிறிதுகோள் உண்டாகாது எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வருதப்பா அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் ஆதி பிறந்து அர்த்தம் சீர்துள் வரப்படாது மனிதனே சிஷியனே அவதியாகும் மாசிலா உபரதிக்கு இதுதான் குற்றம் இல்லாத உபரதின்னு சொல்லக்கூடியதற்கு எல்லை இது தான் ஆகவே இந்த வைராக்கியம் விவேகம் உபரதி இந்த மூன்றுக்கும் முடிந்த நிலை சொல்கிற அந்த நிலை வந்தவர்கள்தான் ஜடஞ்சானின்னு அர்த்தம் இவர் வராத ஜனஞ்சானி இல்லையானா கொஞ்சோட குறைச்சது தான் ஆனாலும் நாலாம் பூமியில் கொஞ்சம் குறைச்சா கூட இருக்கலாம் மேல்பூமி தான் அது பொருந்தும் அஞ்சு ஆறுதான் அது முற்றிலும் புரிஞ்சவல்லையே நாலாவது காரணத்துக்கு இது கொஞ்சம் குறைஞ்சா என்னாலும் இருக்கும் அதாவது அது பரியந்தும் வைராக்கியம் இல்லைன்னாலும் கூட ஏஸ்வருவான் காரியத்தோடு நின்னாலும் கூட ஞானமானது போதம் அதாவது விவேகமானது அது பயந்தும் வந்துருந்தால் அவன் ஞானியம் சொல்லப்படுது நீ விவேகம் சொல்லாமல் வேதாச்சலாவும் சொல்லப்பட்ற இப்படி முக்கியம் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் பெருமாதி பதம் உலகம் பலனாக கிடைக்கும் வழியே ஈர்முத்தி பலன் கிடைக்காது ஆனால் அந்த விவேகம் வைராக்கியமான அதிபரை வந்திருந்தாக்க மேல்பூமிக்கு தகுதி விடுவா ஆகிறான் அதுதான் பயன் இப்போ சொல்கிறதனா அதிபரையும் வந்திருந்தா மேல்பூமி காரணம் தான் உரிய வழியை நாலாம் பூமி காரனுக்கு அது வரலன்னா கீழ் அதான் நாலாம் பூமி அதான் நலாம நிதாரனுக்கு அவதிப்பட வந்தால் சொல்கிறது இல்லை குறையாக இருக்கலாம் குறைவுக்கு அந்த மாதிரி விவகாரம் இருக்கும் ஆனாலும் ஞானம்தான் ஞானிதான் சொல்லப்படும் அதான் உதாரணமாக சொல்கிற மாதிரி முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் தான் ஒன்றுக்கு அறுபத்தெட்டு டப் ஆனாலும் முப்பத்தஞ்சி தான் சரி பண்ணியிருக்கான் அவனு பாஸ் ஆகிருக்கான் நூற்றி நூறு அவனும் பாஸ் தான் ஆனால் அவனுக்கு பெருமை உண்டு முதல் மார்க் உண்டு பரிசு உண்டு இவனுக்கு அது கிடையாது பாஸ் தேரில் வெற்றி பெற்ற தகுதி உண்டவுடைய புகழ் அடையக்கூடிய தகுதி இல்லை அதுபோல் மேல் பூமி அடைந்தவனுக்கு இந்த அவதி பரியந்தம் வந்து வந்திருக்குமேனால் அவனுட புகழும் அவனுக்கு பெருமையும் சாதாரண மக்கள்லாம் கொடுப்பாங்க பூண்டிச்சாமிக்கு எத்தனை பேர் கொடுத்தாங்க பெரிய பெரிய பண்டிதர் பாமரிலிருந்து பண்டிதன் வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெரிய ஞானி என்ன சாதாரண ஞானிகளை ஒத்துக்குவாங்களா ஒதுக்க மாட்டாங்க இதுக்கு ஒரு சித்தபுருஷனும் இல்லை வேண்டாமலே இருந்தார் அவருக்கு அப்படி ஒரு மையம் ஏற்பட்டது அந்த அவை பிரிந்து நாலாம் பூமி உள்ளவர்களுக்கு அப்படி வந்துடுறதில்லை ஏதோ அவர்கள் பிராரணத்தை விருக்குமே ஆனால் அதில் நாலு பேர் வந்து பாடம் கேட்டுக்கு ஒரு நன்மை அடையலாம் அவ்வளோதான் இவர்களுக்கு மனசாந்தி இருக்கும் இருந்தாலும் பிறவினைக்கும் எல்லோருக்கும் ஒன்று தான் நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கும் எல்லோருக்கும் ஒன்று தான் அதுதான் பஸ்ஸில் நின்றுட்டு போனாலும் உட்காந்துட்டு போனாலும் ஊருக்கு போய் சேரலாம் ஆனாலும் சுகதாரதமே உண்டு சுகதாரதமே இருந்தால் மேல்பூமிக்கும் இயல்பூமிக்குள்ள வித்தியாசம் இல்லையா ஞானத்துக்கு ஞானம் ஒன்று விதியை முத்தி ஒன்று ஆகவே அவதி பரியந்தம் வந்தவர்களின் நிலை இப்படி என்று சாத்திரம் சொல்லப்பட்டிருக்குன்னு கருத்து நித்தமும் பிரமாகார நிலைமையாய் நிற்பதாலே அத்திர வாகியங்கள் அறிஞ்சிடாம தனாகி நித்திரையுற்றோன் போலும் நினைவிழா பாலன் போலும் அத்திர விடைய போகம் அணியரால் அறிந்தவனாகி இவ்வளோ சொல்லாமல்லே நானூற்றி எண்பத்தி ஏழாவது போட்டு நானூற்றி எண்பத்தி ஏழுலிருந்து ஐநூற்றி ஐந்தாவது பாட்டு வரைக்கும் ஜீவன் முத்தி லட்சணம் பத்தொன்பாட்டில் சொல்கிறார் ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஜீவன் முத்திய இலக்கணம் சொல்லி ஆகணும் அந்த படிச்சு இந்த சாஸ்திரம் சொல்கிறார் இதற்கு முதல்ல ரெண்டு பாடல்களில் வைராக்கியம் விவேகம் ஓரடியும் சொல்லக்கூடியதில் அதிபரிந்தும் வந்தது எப்படி இருக்குன்னு சொன்னார் இதை வே விவே வேதாண் சுடாமணியிலையும் அதிபருந்து தக்க தேகான்ம பாவம் போல பரமும் தான் என்னும் துண்மை ஞானத்தினுக்கமதி என்ற அவதி அந்த ஞானத்துக்கு அந்த விவேகம் வந்து ஞானம் திடம் ஆகணும்னா அந்த அவதி என்ன தேகத்தில் எப்படி நான் என்ற திடம் இருக்கோ அதே போல அவனுடைய சாந்தபுரம் வச்சு நான்கு வரணும் அது அவதி படிந்த வந்தேன்னு அர்த்தம் அது வரைக்கும் அபியாச காலம்னு அர்த்தம் மிக்க பிரமாதிபதம் துரும்பெனவே நினைத்தல் விளம்பு வைராக்கியத்திற்கு வைராக்கியத்திற்கவதி அப்படின்னார் அதாவது பிரமாதிபதம் வரைக்கும் பதமித்தியல் எல்லாமே மித்தை துரும்புக்கு சந்தமானம் என்ன நினைக்கணும் அதை வைராக்கியத்திற்கு அவதி பிறந்து வந்த வைராக்கியம் அர்த்தம் அப்படி ஒரு நிலை இருக்குனால் அப்போ பிரபஞ்சம் நித்தியம் நிச்சயம் உண்டாகணும் அதுக்கு மேலே இல்லைன்னு எங்கே வரும் போகுது அதில் அப்படி மனப்பரிபாரம் அவ்வளோதான் நிற்குது அது ஒன்று அதுக்கு ஒரு பதவி இருக்குது என்று கருத்து சுழுத்தி என்போல் தோக்க கருமன்கள் அனைத்தினையும் நினையாமை தோன்றும் உபரதி கவதி ஆகும் சுழுத்தி அவசையில் எந்த நாமருக பிரபஞ்சமும் தோற்றம் இல்லை அப்படி போல அதிபரிந்து வருபவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் விவகார காலங்களிலேயும் சிந்தனை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட அதில் சத்தி பூஜ்ஜிய புத்தி இருக்கவே இருக்காது அதை நினையாமல் அர்த்தம் இப்போ எல்லா சமயத்தில் சொலுத்தி போல் இது தோற்றம் இருக்காது ஆகும் இவை மூன்றும் புக்கு ஒருவன் அடைஞ்சிடுமேல் இந்த மூன்றும் அபியாசத்தின் காரணமாக அவனுக்கு அது முன்னம் முன் ஜென்மங்களிலே விடாது புரிந்த தொடர்ந்து செய்த மாத அவத்தியின் வழி என்று அறிக்க தெரிந்தேன் முன் ஜென்மங்கள் செய்த தொடர்ச்சி இந்த மாதிரி வந்திருக்கு அவதி பிடிந்து வந்ததுன்னா முன்ஜென்மம் தொடர்ச்சி இப்போ ஏதோ கொஞ்சம் வந்து இது முனிஜன் தொடர்ச்சி தான் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆரம்பித்து அவங்க எழுது சொல்லுவாங்க காலிவருக்கு வந்தவங்க இந்த ஜென்மத்தில் அந்த அவதி வந்து முடிக்கிறாங்கன்னு அர்த்தம் பள்ளிக்கூடத்தில் பத்தாம் பண்டாவது பரிச்சை எழுதினான் பெயில் ஆகிட்டான் அனு சொன்னால் மீண்டும் பறிச்சு எழுதலாம் அப்புறம் பாஸ் ஆகலாம் ஆனால் அஞ்சாவது ஆறாவது படிக்கிறவன் அப்படி எழுத முடியுமா அவன் அஞ்சு வருஷம் எழுதும் படித்தாதுன்னு எழுதலாம் அவனுக்கு வாய்ப்பு கிடையாது அதுபோல் ஆனால் அவனும் அஞ்சு வருஷம் கழித்து எழுதலாம் அஞ்சாவது ஆறாவது படிக்கிறவன் கூட அப்படி போல் ஜென்மங்களில் ஆரம்பித்து எழுந்தாக சிறுவனமானதிகளாக செய்யலாம் ஆரம்பிச்சதுன்னு எழுதணும் இல்லைன்னா சிறுவனமாகவும் செய்ய முடியாது ஆகவே இந்த வைராக்கியம் விவேகம் ஊர் இதுக்கி உள்ள பலன்களை அவதிப்பறிந்து வந்தவர்களுக்கு நிலை பற்றி வேதான் சொல்லாமல் சொல்லி முடித்தார் அதைத்தான் இந்த மூன்று ரெண்டு பாடங்களும் சொல்லி முடித்தார் கி நானூற்றி எண்பத்தி ஏழு ஐந்தாவது தமும் பிரமாககார நிலைமையாய் நிற்பதாலே ஜீவத்தில் மனசு எப்படி இருக்கு நான் பிரம்ம வடிவமாகவே இருக்கிறேன் என்பது திடமாக இருக்குது அப்பறதுனால அஸ்திரங்கிறது அத்திரமன் வந்தது அஸ்திரம் நிலையில்லாது சிரமில்லாது அஸ்திர வாகியங்கள் அறிஞ்சிடா மனத்தனாகி நிலையில்லாத இந்த வெளியில் உள்ள பிரபஞ்சத்தை சத்தியமின்றி அறியறதில்லை மித்தியன்னு அறியறதுன்னு அர்த்தம் அறிஞ்சிடா மனத்தனால் சத்தியம் என்று அறியாது உடையவனாய் நித்திரை உற்றுவன் போலும் நித்துரை சுழித்த அவசையில் எந்த நாமறுப்பிற வந்து அப்படி போலவும் நினைவுலாக பாலன் போலும் விவகார காலங்களில் பாலன் போல் ஐந்து வயசு வரைக்கும் எந்த வாரம் பண்ணாலும் மனசில் பதிகிறதே இல்லை சின்ன வயசில் அஞ்சுக்கு மேலே ஒன்றாம் க்ளாஸ் படிக்கும்போது சில சில செய்திகள் தான் மனசில் அது கூட பயிதெல்லாம் பயிரில்லை வாத்தியர் அம்மா கிட்டேயோ ராத்தியார்கிட்ட கேட்ட பாலங்களோ எழுத்து பயிற்சியோ எதுவுமே நிற்கிறது இல்லை ஒன்றா ரெண்டாம் க்ளாஸில் கொஞ்சம் ஞாபகம் வருது அப்புறமும் போக வர கொஞ்சம் ஞாபகம் வரும் மனசில் விவகாரம் நடக்கும் ராகத்வேஷம் உண்டு குழந்தைகளுக்கு எல்லாம் அதனால் நீர்மே அழுத்த மாதிரி அடித்து போகுது அழுத்தமாக இருக்கிறதே இல்லை பதிவாகிறது இல்லை அந்த மனசானது இளம் மனசு ஆரம்பத்தில் அதில் பதிவு தங்குறதில்லை பிறகு விவகாரம் மே பெரிய மனசில் செய்ய மாதிரியே நடக்கும் அடம்பிடி எல்லாம் சேர்ந்தான் அது வாசனா பிரகாரதெல்லாம் எப்படி அவரையும் உயிர்கள் வாசன பிரகாரம் விவரம் பண்ணிக்கின்றனவோ அப்படி போல் செய்யறது அதற்கு பவித்தறிவோ அதில் பதிவுகளும் எதுவுமே கிடையாது வாசனா பிரகாரம் செய்யிறது புண்ணிய பார்த்த கழிக்கிறது தான் சுகதுக்கத்தை அனுமிக்கிறது தான் வைனவர்களுக்கு அப்போ குழந்தைகளாக படித்தான் சுகத்தை அனுமிக்கிறதோடு சரி அதுபோல் இங்கே கர்மானுசாரமாக கிடைத்ததில் சுகதுக்கங்கள் சாட்சியமாக இருந்து கடிக்கிறது வேறு கிடையாது அதனால்தான் பாலன் போலும் அத்திர விடயபோகம் நிலையில்லாத இந்த விஷயபோகங்கள் எல்லாம் அந்நியரால் அறிந்தவன் ஆகி இவன் எதிலையும் தீவிரமாக இருப்பதில்லை அந்நியர்கள் ஏதாவது கட்டாயப்படுத்தினா தான் விவகாரத்தில் ஈடுபடுறதே இல்லையா விவகாரத்தில் ஈடுபடுறதில்லை பேர் திருபல பரார்த்தத்தை இல்லை பலப்பிரார்த்தம் அது இச்சைபிரார்த்தம் அதில் பறவைச்சா வரண்டுதலாக இருக்கும் இச்சாபுரார்த்தம் பலமாக இருந்தால் வேண்டான்னாலும் அது விடாது ஏன்னால் சூழலை அப்படி அமைஞ்சிடும் செஞ்சு தான் ஆகணும் வேறு வெளி கிடையாது அந்த எண்ணமும் தீவிரப்படும் அது வேண்டாம்னாக்க வேண்டாம் இந்த எண்ணம் அங்கே நிற்காது வேணும்தான் வரும் அதே மாதிரி பறச்சா பிரரார்த பலமாக இருக்கும்போது அவருக்கு வற்புறுத்தல் தீவிரமாக தான் இருக்கும் அப்படி சூழ்நிலைக்கு அனுசாரமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதுதான் பரச்சா பிரதம் பலப்பிரா அர்த்தம் துர்பலமாக இருந்தால் தட்டி கழிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பலப்பிராந்தான் அர்த்தம் தட்டி கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட செய்கிறாங்கன்னா இச்சா இச்சைக்கூடுதாக இருக்குன்னு இப்படி இச்சை அதிகமாக இருக்குது அதான் தூதுக்கள் கொடுக்கல காரணம் அது அஞ்ஞான காலத்தில் அப்படி தான் கொஞ்சம் தான் இருக்குது பரச்ச இல்லை இவங்க போய் எனக்கு அது இங்கே அப்படி இல்லை போய் வற்புறுத்துவாங்க என்னடா தொல்லையா இருக்கேன்னு அவங்க சங்கட்பாடு செய்வாங்க இதெல்லாம் பலம் இல்லாது துர்பலம்னு போயிடும் பலமாக இருந்து அவங்க வந்து வற்புறுத்துவாங்க இங்கே வந்து இப்படி இருக்கு அப்படி செய்ய நீங்கள் அவசியம் செஞ்சாகணும் வேண்டான்னா இடம் ஒடியாது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் குழந்த ஆகணும் அப்படின்னா பலம் அந்த அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்வாள்ல ஒழிய கண்ட சொருபமில் ஜத்தை போல கற்பித ஜையோரோர் காலமே காண்போனாகி இப்படி உள்ள ஞானி யாவனோ அவனே தன்யன் அற்பமில் புன்னிய பேர் அடைந்தவன் அவனே பூஜ்யன் எண்பத்தி எட்டாவது கோட்டு சொப்பனந்தில் கண்ட சொருவமில் ஜெகத்தை போல் சொப்பனத்தில எல்லா வாரம் நடக்குது அங்கே அது இதே மாதிரி தான் ராகத்வேசங்கள் காம குறாதம் இதே இத வேறு வந்தால் வித்தியாசம் கிடையாது இதே தான் ரயில் போகுது பஸ் போது போகுது அப்படி கண்ட சொருவமில் அது வலிவும் கிடையாது இவரும் தோட்டம்தான் ஜகத்தை போல் அது ஜகத்தைப் போல் இக்கற்பித்த ஜகத்தை ஓரோரு காலமே காண்போனாகி அது எப்படி கற்பித்தவன் ஜாக்கரவாசையில் வந்து நிச்சயம் பண்ணுறோமோ அதே போல் பிரம்மஜாக்கரமாகிய ஜீவன் முத்தர்கள் நிச்சயம் பண்ணுறாங்க சொப்பனம் போலுமென்றே துணிந்தவன் ஞானி ஆவான் அப்படின்னா நிச்சயம் பண்ணுறதுனால அவர்களுக்கு பிரார்த்த அனுசாரமாக சம சமங்களில் பகிர்முகமாகும் அப்போது விவகாரம் பண்ணுவாங்க எப்படி சொப்பனத்திலிருந்து வெளியே இந்த ஜாக்கரவாசி வந்த பிறகு சொப்பன காட்சிகளை நினைக்கிறாங்க அல்லது அடுத்தவனு சொல்கிறாங்களோ அப்படி போல இவர்கள் விவகாரங்கள் எல்லாம் அடுத்தவன் சொல்லுற மாதிரியும் அல்லது நினைக்கிற மாதிரி தான் இப்படியே இவர்களுக்கு எந்த விதமான பட்டுக்களும் இப்படி உள்ள ஞானி யாவனோ அவனே தன்யன் இப்படிப்பட்டவன்தான் தண்ணியன் பாக்யவான் சோகவான் என்ற அர்த்தம் அற்பமில் புண்ணிய பேரு அடைந்தவன் அற்பம் இல்லாத புண்ணியம் நிறைய புண்ணியமன அர்த்தம் நிறைந்த நிஷ்காமணையும் செய்தேன் என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்யமோ காணேன் நன்னிலன் தனியெழுந்து நாரணன் கிருவையாளே தன்னியன் ஆணியன் நான் உத்தரத்தை வீசுகின்றேன் தன்னியன் இன்னும் நானே தாண்டவம் ஆடுகின்றேன் அப்படியே என்ன புண்ணியமோ செய்தேங்கிறார் முழு முழுமையான புண்ணியமன அர்த்தம் அற்பமில் புண்ணியம் சிறிது குறையாத நிறைந்த புண்ணியமன் அர்த்தம் புண்ணிய பேரு அடைந்தவன் அவனியே பூஜ்யன் அவன் பூஜிக்கத்தக்கவன் பூஜகன் என்ன பூஜை செய்பவன் பூஜ்யன்னா பூஜைக்கு உரியவர் அர்த்தம் அப்படிப்பட்ட பூஜ்யனாகிய ஞானி ஏன் அவர் பூஜ்யம் செஞ்சா வந்துட போகுது அப்படின்னா ஞானிகளுடைய வழிபாடு செய்ய செய்ய ஒரு ஞானம் வந்துடும் அல்ல கவிமாக செய்தாலும் உண்டு எதான் சொல்கிறாங்க சொல்லியிருக்கார் ஞானிகளுக்கு அவர்கள் சித்து புரிச இல்லைன்னாலும் கூட அவர்களால் நாலு பயன்கள் அடைகிறார்கள் சொன்னார் சித்து ஞானிகள் அல்ல ஞானமும் சித்தி இருந்தால் அது வேற கணக்கு அங்கே ஞானத்துக்கு தான் பிரதானமும் சித்தி பிரதானம் இல்லை சித்தி மட்டும் பிரதானமாக இருந்து ஞானம் இல்லைன்னு சொன்னாக்கா அது காமிய புண்ணியம் ஒழிய நிஷா அது இப்போ மக்கள் விரும்பக்கூடியது ஆனால் இங்கேயும் இவர்களால் மக்களுக்கு பயன் உண்டு நாலு விதமான பயன் இருக்குன்னு சொல்கிறார் அதாவது சிஷியனாக இருந்தாலும் அவன் ஞானம் வரும் தத்துவ ஞானம் உண்டாகிறது வழி பண்ணுறார் ஊதிய சாதிகள்னாலே பக்தனாக இருந்தால் புண்ணியம் கொடுக்குறார் அவனுக்கு உடை உணவு ஒழுல் மருந்துகள் முதலாக கொடுக்கறதுனால புண்ணியம் வழி உண்டு அதன் அவருடைய சரித்திரத்தை கேட்குறவங்களுக்கு உதா செய்யினார் விடுநிலையாளராக இருந்தால் நானும் புண்ணியம் செய்வோமே அது நிலையை நாமும் அடைவோமே என்று ஆசை உண்டாகும் சட்சக சவகாசம் ஏற்பட மனசு சம்மதிக்கும் பாவைகளார்பாக அவர்கள் தரிசனம் பண்ணுவாங்கன்னா பாவம் இரிவு பாவங்கள் நீங்கும் அவர்கள் இந்த மாதிரி மனதான் இருக்கிறப்ப பாவம் போகும் ஒன்று சங்கல்பத்தோடு வந்து வழிபாடு செய்வோடனா பாவங்கள் போகும்னு சொல்லப்படும் நாலு பயன்கள் ஞானிக்கு இன்னைய மக்களுக்கும் உண்டு இது சித்து புருஷனுடைய பயனல்ல அதுவே அப்படிங்கிறதுனால அவர் பூஜ்ஜியம் தான் என்பது கருத்து யாதொரு சன்னியாசி ஏகமாம் பிரமத்தின் கண் தீதள நீளமான சித்தனா செய்கின்றி ஏதுமே விகாரமின்றி என்று சொல்கிறார்ோரு சன்னியாசி இங்கே பெரும்பாலும் சன்னியாசி பற்றி பேசுகிறது இழத்தால் ஏகதேசம் ஞானமடைந்தவர்கள் அதனால் அது ஒரு முக்கியமாக குறுறதில்லை சன்னியாசம் அடைந்து ஞானமடைந்த பிரதபலம் அதனால் எந்த ஒரு சன்னியாசியானவன் விடுபட்டவனோ அவன் ஏகமாம் பரமத்தின்கண் எங்கு நிறைந்திருக்கின்ற அந்த பரப்பொருளாகிய அதிஷ்டான சேதனத்தினிடத்திலே தீதர லீனமான சித்தனம் சித்தனாய் தீது வர சிறிது கூட குற்றம் இல்லாமல் அதாவது பொதுவாக சந்தேக புரியும் இல்லாமல் லீனமான ஒடுங்கிய சித்தனாய் அந்த மனதை உடையவனாய் அதனால் என்ன செய்கை இன்றி விவகாரங்கள் இல்லாமல் ஏதுமே விகாரமின்றி எந்தவிதமான மாறுபாடுகளை விரும்பாமல் என்றுமே இன்பம் சார்பன் எப்போதுமே ஆனந்தமாக தான் இருப்பான் அந்த நிலை வரும் ஓதிய அன்னவன் என்றான் அப்படி சொல்லப்பட்ட அந்த ஜீவன்முத்தனானவன் ஒளியில் பிரகாசிக்கின்ற திட அவன் மற்றவர்களாலே போடக்கூடிய திட சித்தமுடையவன் பிரஜான் அறிவுடைவன் திடஞான உடையவன் அத்தகைய திடஞான வந்த வந்தால் திட பேர் அந்த ஜீவன் முத்தர் அதில ஞானிக்கு இங்கே ஜீவனுத் துணுன்னு பேரில் ஏன்னா இந்த சட்டியானது செஞ்சு வச்சு வெயிலில் காஞ்சிருக்க வழிய நிறுவில காயும்போது உருவம் தெரியும் எடுத்து வைக்க முடியும் அப்படியே உபயோகிக்க முடியாது சுட்டுப்பற தண்ணியில் ஓரனா கூட கரையாது அப்படி போல் அதில ஞானம் ஒரு பேருக்குதான் இருக்க முடியாது பயன் குறாது பயன் குறந்தனா திடஞானம்னு திடர் பிரஜன் ஆனும் உறுதியாக செந்திப்பதற்கு இல்லாமல் இடமாக இருக்கின்ற ஞானியாவான் அப்படிப்பட்ட ஞானநிலை உழைவன் விவகாரங்கள்லாம் செய்ய விரும்பவே மாட்டான் ஆகிச்சான் செய்தி முடித்தவன் பாவனை இருக்கும் சரீரமே நான்ங்கிற பாவனை போன பிறகு அவர் சரி சம்பந்தமான விவகாரங்கள் எப்படி பாவனை வரும் ஒருபோதும் வராது உலகலுக்காக ஏதோ விவகாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படி பண்ணுறதை தவிர வேறு கிடையாது அதனால் இந்த ஓதிய அன்னவனான் ஒளியில் ஜெட பிரஜனானோன் அவன் இளஞானியாக விளங்குவான் என்று சொல்ல சோரநாயகனை பற்றும் சோரநாயகியின் சித்தம் பரமனின் செய பற்றினும் அவனிடத்தே தீவிரமான் நிற்பதே போல் திகழ் திட பிரஜையைத்தான் பூரணன் தண்ணில் வைத்தோன் புகழ் ஒரு உதாரணம் காட்டுறார் இப்போ பல சாஸ்திரங்கள்ல எது சொல்றாங்க சோரநாயகன் சோரநாயகி வருது ஆகவே இது ஒரு வழக்கம் போல் இருக்கு எல்லா சாஸ்திரங்கள்லையும் கையாளுறாங்க ஆனால் இது சுரணாயிரம் சொல்கிறேன்னு சொல்லி தான் அவளுக்கு இருக்க இல்லை நமக்கு எப்படி அனுபவம் உண்டு நம் அனுபவத்தையும் பொருந்தாது இப்போது பிரசவ வேதனையேங்கிறாங்க பிரசவ அது பொம்பளையாக விளங்குமா நமக்கு விளங்குமா பிரசவதுக்கம் நமக்கு என்ன விளம்பா சோரநாயகனை பற்றும் சோரநாயகின் சித்தம் சோரநாயகனை பற்றக்கூடிய ஒரு சோழநாயகி இருக்கான்னு சொன்னால் அவருடைய மனமானது எப்படி இருக்குன்னா பாரமா மனையின் செய்கை பற்றினும் பாரமன்னா அதிகமான திடமான வீட்டு வாரங்கள் அப்படி வந்தாலும் கூட அந்த ஞாபகமாகவே செய்வாங்க அப்படி செய்கிறதுனால இங்கே வீட்டுக்காரையும் தவற தவறதில்லை அங்கே ஞாபகமும் வர்றதில்லை அவனிடத்தே தீரமாக நிற்பதையே போல் தீவிரமாக இருக்கிறது மாதிரி திகள்ப்பிரஜையைத்தான் விளங்கான் என்ற திடஞானம்தான் பூரணம் தன்னில் வைத்தோன் அந்த மனதை பூரணமாக இருக்கின்ற அதிர்ஷ்டான சேதனத்தில் வைத்தவன் புகழ் ஜிடப்பிரஜனானோன் அவன் எல்லோராலும் ஓற்றக்கூடிய ஜிட ஞானத்தை உடையவன் அப்படிப்பட்ட நிலையை இப்படி ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்கிறார் சுத்தனர் பிரம்மஜீவ்வமாம் ஐக்கியத்தை நித்தமும் கோசாரித்து நிறுவிகற்பகமே யான சித்து மாத்திர அவிருத்தி சீர் பெரும் பிரஜயத்தை நித்தமும் பற்று நின்றோன் நிமளமாம் ஜேவன் முத்தம் அந்த துணை தான் பாட்டில் சொல்றார் சுத்தர் ப்ரமஜீவர் சுரூபமாம் ஐக்கியத்தை ஜீவபிரம ஏகத்துவம் சொல்லுவாங்க சுத்தமாம் நல்ல பிரமம் பிரமமோ ஜெகஜீவ பிரமெனும் முப்பத்தி அஞ்சு தத்துவங்கள் அசுத்தங்கள் இப்போ சொல்லப்படுது ஜீவர்களோ பந்தப்பட்டவர்கள் அஸ்தவ தான் ஆனாலும் அவர்கள் தன்னுடைய அஸ்தங்கள் எல்லாம் போக்கி அதிஷ்டானத்தை பார்க்கும்போது அது பிரமத்தோடு ஏகத்தன் சித்திக்குது நேரடிவாக இல்லை நேரடியாக விரோதம்தான் அதிஷ்டானத்தாலே ஏகத்தம் உண்டு அப்படி சிந்தனை பண்ணி செஞ்ச பிறகு சொர்வமாம் ஐக்கியத்தை உண்மை சொருபமான ஏகத்தை ஏகமான பாவனையை நித்தமும் கோசரித்து தினசரி கிரகித்து கொண்டு நிருவிகற்பகமேயான சித்து மாத்திரை விருத்தி இந்த உலகியல்ல உள்ள விவகாரங்களில் சத்யபு சோபதிங்கிற பாவனையை விடுத்து நான் எந்த கற்பமும் இல்லாதவன் என்ற ஒரு பானை வரணும் அது சித்து மாத்திரம் அறிவு மாத்திரமாக இருக்கிற விருத்தி சீர்பேரும் பிரஜை இதுதான் சிறப்பு பொருந்திய அறிவு அன் அர்த்தம் ஞானம் இத்தை இப்படிப்பட்ட ஞானத்தை நித்தமும் பற்றி நின்றோம் நாள்தோறும் விடாது பற்றி கொண்டிருக்கிற எவன் நோ அவன் விமலமான ஜீவன் முத்தம் குற்றமற்ற ஜீவன் முத்தன் ஆவான்னு அர்த்தம் ஆகவே இந்த பாவனையை மாற்றி அமைக்கணுன்னா வேத அதுதான் சொல்லுது இது ஒரு நாள் நாள் வந்துடுதில்லைக்கா நேரத்தில் அபியாசம் பண்ணத்தான் சாஸ்திரம் சொல்லுது ஒழிய உடனடியாக வந்ததாக சொல்ல சொல்லப்படவில்லை அப்படி ஏதோ வறுமையானால் அந்த கோடி ஜென்மங்கள் செஞ்ச புண்ணிய பரிபாவம் தவிர வேறு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு ஆகவே வாழ்க்கையில் மனதை மாற்றி அமைக்கணும் ஆசையை வேறு இடத்துல மாற்றி வைக்கணும் உலகியல் ஆசைகளை எடுத்து சொரூபத்தில் ஆசை வைக்கணும் ஆசை வைக்காமல் வாழ்க்கை கிடையாது ஆசை வச்சுட்டு ஆகணும் லௌகிக விஷயங்களில் கடமையில் ஆசை வைக்கணும் நம்முடைய உண்மைச்சுவர்வு அறிவிக்கிறதுக்கு அதிஷ்டானத்தில் ஆசை வைக்கணும் ஆசை இது ஆங்காரம் தான் இது பரமஹங்காரம் பேரும் ஆங்காரம் அபிமானம் வைக்கிறது தான் அதான் வேலையே அப்படி ஆங்கார விருத்தி தேவைப்படுது ஆனால் இடம் தான் மாற்றிக்கணும் இப்போ அப்படி இல்லை உலக பொருள்தான் ஆசைக்கிறோம் தேகா பிரபஞ்சத்தில் ஆசை நிறையா இருக்குது ஒன்று ரெண்டா ஏராளமான ஆசைகள் இப்படி ஆசைகள் வச்சு வச்சு இருந்தால் பழைய ஆசைகளை விருதி ஆகுது ஒழிய குறையறது இல்லை இன்மைங்களை சம்பாதித்த ஆசையோடு இப்போவும் சேர்த்துக்கிட்டே போகிறோம் அப்புறம் எப்படி சொருபத்துக்கு போகும் மனசு சரி இளத்தில் உள்ளவங்க தான் சன்னியாசியாக இருந்தவங்களும் அவங்க தான் தேகவிந்திரியமாதி திரளிலே அகந்தையும்ற்று ஆகிய பொரு தம்மில் அமைபூர் மமதையும் தான் ஏகமாய அவனு கிங் கெங்குமே ஆததாகும் மோகமில் அவனே ஜீவன் முத்தனேன் உரைக்கலாவன் அண்ணு தொடர்த்து நடப்பாட்டு இதில் ஒரு தமிழ் சொல்கிறார் தேகவிந்திரிய மாதி திரளிலே சரீரம் இந்திரியங்கள் பிராணங்கள் மனசு ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இவைகளில் அகந்தையும் அற்று நான் என்ற நிச்சயத்தை போக்கி நான் அர்த்தம் நான் கண்டேன் கேட்டேன் நான் உற்சித்தேன் விசுவாசம் பண்ணேன் நான் நடந்தேன் போனேன் நான் பறித்தேன் இழைத்தேன் நான் கட்டியேன் அட்டையேன் இப்படிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் நான் தேகேந்திரியங்களில் பட்டு பட்டுக்கொண்டு இருக்க அர்த்தம் இது சம்பந்தமே கிடையாது அஞ்ஞான காலத்தில் உள்ள சம்பந்தம் ஞான காலத்து கிடையாது கிடையாது சரீரம் சரி இந்திரியங்கள் அதிகமான மனதோடைய அதை ஆத்மாவோடு சேர்த்து பார்த்து தான் அத்தியாசமாக இதில் நான் என்கிற பாவனை அகந்தை இது இல்லாமலும் ஆகிய பொருள்கள் தம்மில் மற்றும் வேற இந்த தேகத்துக்கு அந்நியமாக இருக்க பொருள்கள் இருக்குனவே நான் மருபங்கள் சகந்த அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக அறியக்கூடிய அஞ்சு பொருள் இருக்கின்றனவே அதிலே அமைவரும் மமதையும் தான் பொருந்திருக்கின்ற மமதை எனதுங்கிற புத்தி நான் புத்தி எனது புத்தி இந்திரியங்கள் சரீரங்களி மற்ற எனது புத்தி என் வீடு என் மாடு என் கன்று என் மகன் என் மகள் என் சொந்தக்காரன் அப்படி எனதுங்கிற புத்தி அப்படிப்பட்ட புத்தியின் ஆனால் இவையும் ஏகமா யாவனுக்கு எங்கு எங்குமே இல்லாத ஆகும் ஒருமையாக எந்த அபியாசிக்கு உலகத்தின் கண்ணே எங்குமே எந்த இடத்திலேயும் எந்த இடத்துல சொன்னால் அனுகூலமாக இருக்கிற இடத்து மட்டுமில்லை பிரதிகூலமாக இருக்கிற இடத்துல அர்த்தம் அனுகூலமாக இருக்கிற இடத்துல அவர் சொல்லிகிட்ருப்பாங்க பிறகுல வரும்போது அது என்னப்பா எப்படியும் முடிகிறது அப்படிம்பாங்க ரெண்டு இடத்துலையும் அனுகூல பிரதிகூலம் என்று பார்க்காமல் சகலமான இடங்களிலும் இல்லாததாகும் இல்லாமல் செய்யணும் யான் எனதுங்கிற இது எல்லாம் செய்யணும் யான் என்னும் செருக்கறுப்பான் வானூருக்கு உலகம் போக முன்னார் யான் எனது என்பது எனது இன்னும் அந்த அபிமானம் அது அறுக்கவன் எவனோ அவன் வானூருக்கும் உயர்ந்த உலகம் போக முன்னார் தேவளுக்கு மேலான அதே உலகத்தில் போகலாம் அதை விட ஜீவன் முத்திரை அடையலாம் ரெண்டுக்கும் தடையாது தான் யான் தான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வாணகை தெய்வத்தில் வைக்கப்படும் உலகத்தில் சொல்லப்பட்ட நீதி முறையாக ஒரு வாழ்வானால் அவன் தேவனாகலாம் என்று சொல்கிறார் யானினதை நீக்கனாக தேவனுக்கும் மேலாக போகலாம் படிக்கிறான் சொல்கிறார் அதனால் இந்த போ அமைவரும் அமதியும் தான் ஏகமாயன் எந்த ஒரு அபியாசானவன் இங்கு எங்குமே இல்லாததாகும் எந்த இடத்திலும் இல்லாமல் செய்கிறானோ அவன் மோகமில்ல அவனே அவன் தான் மயக்கம் இல்லாத அர்த்தம் உலக கவர்ச்சிகளிலே மயங்காதவன் உலக கவர்ச்சிகள் எத்தனையோ மயக்கம் கொடுக்குது வாஸ்தமாக அதுவும் கொடுக்கல மயக்கம் நாம் தான் மயங்கிறோம் எதனால் நினைக்கிறேன் வாசனை தான் முன்ஜென்மத்தில் வாசனை தான் ஆக ஜென்மந்திர வாசனைனால் சம்பாதித்த அந்த வாசனை இருக்கின்றனவே அது வந்து நிற்குது முன்னால் இங்கே அந்த பொருள் சம்பந்தப்பட்ட பொருள் இருந்தாக்க வா பிடிச்சிக்குது உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா பொருளும் ஆசை வராதே இல்லை சில சில பொருள் தான் வரும் அதான் முன்ஜென்மத்தில் வாசனை தொடர்புன்னு அர்த்தம் அத்தனை பொருள் ஆசை வந்ததுன்னா கடைசி வர மாட்டலாம் இது ஒவ்வொரு ரெண்டு பொருள் ஆசை வச்சு பிடிச்சிக்கிறான் எப்படி இருக்குது வாசனை பின்னணியில் இருக்கிறதுனால வாசனை அனுசாரமாக என்ன பொருள் கிடைக்கிறதோ பிடிச்சுக்கிறேன் வாசனை பின்னணியில் இருந்து இல்லைன்னு சொன்னாக்க அந்த பொருள்களை பட்டு வரதே இல்லை அதனால மோகமேல் மோகம் வர்றது காரணம் அதுதான் வெளியில கவர்ச்சி உண்டு ஆனால் கவர்ச்சியில் இருந்தாலும் எல்லோரும் எல்லா கவர்ச்சிக்கும் அடிமையாகிறதுல சில பேர்கள் சில கவர்ச்சிக்கு அடிமையாகிறாங்க காரணம் என்ன அந்த ஜென்மாந்தனத்தில் சம்பாதித்த வாசனை தான் பின்னணியில் இருக்குது அப்படி இருக்கிறதுனால செய்கிறான் இப்போது சினிமான்னு வச்சுக்கோங்க சினிமா வந்து பார்க்கணுங்கிற இட்ஜே எல்லாேருக்கும் வர்றதில்லை இப்போ அனைத்து பேர் சினிமாவுக்கு போகிறதே இல்லை அந்த கவர்ச்சியெல்லாம் மயங்க மாட்டாங்க மயங்காமல் இருக்காங்க இப்போ டிவியும் இருக்குது டிவியில் எல்லாருமே பயங்கிறாங்கனாலும் சில பேர் மயங்காமல் இருக்காங்க அப்போ என்ன காரணம் அது வாசலை இல்லை உள்ள இது பார்க்கணும்ங்கிற ஆசை கிடையாது அது முயனில் இருந்திருக்கலாம் இல்லை சின்ன இருந்திருக்கலாம் பிறகு போயிடுது விருத்திகள் எல்லாம் தானே மாற்றி அமைக்கலாம் ஆடம்பரமான வாழ்க்கையை இருக்கலாம் அதுகளும் மாற்றி அமைக்கலாம் அந்த வாசனை போயிடு செஞ்சோன்னா அடம்புற வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசையை போயிடுச்சு செஞ்சோன்னா மாற்றி அமைச்சிக்கலாம் எல்லா இச்சைகளும் மாற்றி மாற்றி அமைக்கலாம் கவர்ச்சிகளுக்கு அடிவப்பட்டு தான் அவனும் கட்டாயம் ஒன்றுமே கிடையாது கவர்ச்சிகளை மா கவர்ச்சிகளை அடிவப்படுறது காரணமே முன்ஜென்ம வாசனை தான் ஜென்ம வாசனையை மாற்றி அமைஞ்சிட்டமுன்னால் கவர்ச்சிக்கு அடிமையாக முடியாது அதனால் பெரும்பாலும் இந்த ஜன்மாந்திர வாசனை அனுசாரமாகத்தான் விவகாரங்கள் நடக்குது அவளுடைய அந்த அனுசாரம் இல்லைன்னு சொன்னால் விவகாரம் அதனால தான் மோகம் வர மயக்கம் மோகமில் அவனே எப்படி விசாரம் பண்ணி பண்ணி பார்த்து மயக்கத்திலிருந்து எழுந்த எவனோ அவன் ஜீவன் முத்தன் என்று உரைக்கலா அவன் அதை ஜீடை வாழ்த்து என்று சொல்ல முடியும் நினைவெரு ஞானமூற்று நிரந்தர இன்பம் அலைவுரு ஜகமரந்திங்கு அமர்ந்தவன் ஜவன் முத்தன் சமன அபிவிருத்தி கெட்டும் ஜாக்கிர முற்றோனாகி இலகு ஜாக்கிரமுமின்றி இருப்பவன் ஜீவன் முத்தன் நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாட்டு நிலைபரு ஞானம் முற்று இத்தகைய தத்துவ ஞானமானது நிலையாக இருக்கணும் அப்போ நிலைமை பொருந்தியா நிலைமையாக இருக்கின்ற ஞானம் அடைந்த ஜீன்முத்தானவன் எப்படி இருப்பான் நிரந்தர இன்பம் பெற்றவனாக இருப்பான் ஞானம் நிரந்தரம்னா இன்பம் நிரந்தரம் தான் ஏன்னா ஞானம் அடைந்த அது இன்ப பொருள் துன்பப் பொருளாக இருந்தாக்க துன்பம் வராது இன்ப பொருளிலே ஞானம் வந்ததுனால இன்பமே தான் அலைவோரோ இது உலகமெல்லாம் அலைகிறது தான் ஏன்னா பண்ணாம யோகத்துடையது அடைஞ்சுக்கிட்டே இருக்க இரவும் பகல் ஓய்வில்லாம் அலைகிறது தான் சவுந்தரத்தில் எப்படி ஓய்வில்லாமல் அலைகள் அடைகின்றனவோ அப்படி போல சம்சார சாகரத்தில் அலைவு இருந்தான் செய்யும் அப்படிப்பட்ட ஜெகம் மறந்து அதை ஜீவன் முத்து மறக்கலாம் இங்கு அமர்ந்தவன் அது ஆனாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து இருக்கான் அவன் ஜீவன் முத்தன் இவங்க காலத்தில் விடுதான் சலமன விருத்தி கெட்டும் இது முன்ன சொன்னது வெளியில் இப்போ உள்ளே சஞ்சலமாக இருக்கிற விருத்தி எப்போதும் சஞ்சலம்தான் மனது வெளியில் எப்படி அலையுதோ அப்படி மனதை இங்கே உள்ளே அடைஞ்சிக்கிட்டாருக்கு அந்த விருத்தி கெட்டும் விருத்தியானது இப்போது சஞ்சலம் இல்லாமல் அமைதி அடைஞ்சிருக்கு அப்படி இருந்தாலும் கூட ஜாக்கிர முட்டவனாகி ஜாக்கிர அவாசியில் விவகாரம் பண்ணுவானே ஆனால் இவ்வளவு ஜாக்கரவும் இன்றி இருப்பவன் ஜாகரம் பண்ணாலும் கூட ஜாகரம் அவசியம் இல்லை அவனுக்கு நாடகத்தில் பெண் வேதம் போனால் பெண் அல்ல விவகாரத்தை பெண் தான் ஆனால் வாசகமாக இல்லை அடிப்போல் ஜாகரவாசையில் விவகாரம் பண்ணாலும் கூட அவன் வாசகமாக அஞ்ஞானியை போல ஜாகரவாசில இல்லை அப்படிப்பட்டவன் ஜீவன் முத்தன் என்று உள்ளும் புறம்பும் சஞ்சலமாக அலைகின்ற பருணாமகத்தினுடைய இந்த மாயை மாயா காரியங்களிலே அவனுக்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லை அவன் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவன் மனம் அமைதியாக இருக்கிறது அதனால் அப்படிப்பட்டவன் ஜோன் மத்தன் கோலில் அதனமுற்றோன் எவன் கற்பமான விபவம் யாவும் விட்டோன் எவன் கலையுற்றோ நாயும் ஏதுமனை கலையுற்றோ நாய் கலையற்றோ நாய் அவனிட பந்தமற்ற அமலான் ஜீவன் முத்தர் இவசோடாமியில் நானூற்றொண்ணுதலாம் பாட்டு இப்போது ஜீவன் முத்தன் இருந்து இலக்கணம் சொல்லிட்டு வருவார் நானூற்றி எண்பத்தி ஏழாம் பாட்டிலிருந்து பத்தொம்பது பாட்டுகள் சொல்ல போகிறார் அதில் நானூற்றி தொண்ணூற்றலாம் பாட்டு ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஒவ்வொரு சாஸ்திரத்தில் ஒரு தரம் சொல்கிறாங்க எல்லாம் அது பொருந்தும் பல விதமாக சொன்னாலும் கூட அந்த இலக்கணம் எல்லாத்தையும் பொருந்ததை செய்யும் ஏன்னென்று சொன்னால் விடுபட்ட நிலையில் உள்ளவர்களை ஒரு விதமாக சொல்லி அறிமுகப்படுத்த முடியாது பல விதமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த ஒரு மூலமாக சொல்கிறாரு இங்கே எவன் எந்த ஜீவமத்தினானவன் நீங்கள் வாதனை கோல் இல்லாத நன் ஞானமற்றவன் விலங்குகின்ற வாதனை கொள்கை வாதனைகள் அதாவது ஜென்மாந்திரங்களில் சம்பாதித்த வாசனைகளும் உள்ளன அந்த ஜென்மத்தில் சம்பாதித்ததும் இருக்கின்றன எல்லாம் சமய சந்திர மாதிரி அது வரும் வெளியில் அதையெல்லாம் அபியாச பலத்தினால ஏழை எண்ணங்களை கொண்டு அடக்கியாச்சு உள்ள சிலது அடிமையும் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட வந்து ஞானியும் சொல்லப்படுது அந்த வாதனைக்கோள் வாதனை கொள்கை கொள்ளில் கொண்டிருக்கின்ற அது இல்லாதனாயும் இருக்கின்ற நன் ஞானமுற்றுவன் சிறப்பு இருந்திய அந்த தத்துவானத்தை அடைந்தவன் எவன் வெகு விகற்பமான இப்பவம் யாவம் விட்டவன் எந்த தத்துவானியானவன் வெகு விகற்பம் இந்த உலகம் ஒன்று ரெண்டு அப்பா மா மகாமாயை எது செய்யாது அப்படிங்கிறார் எத்தனையுமோ பரணாமடையுது உயிர் பரிணாமா ரெண்டு பரிணாமா அத்தனை பரிணாமங்களும் இந்த மயனின் சாமர்த்தியம்தான் அவ்வளோ சாமர்த்தியம் அடையுது இதை தான் விசாரம் பண்ணி சரி இது பரிணாம யோகிதை உடையுது நானும் பரிணாமம் யோகிதையுடைய அல்லன் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று பாவனை பண்ணி அந்த விகற்பங்களுக்கு எல்லாம் சாட்சியாக பாவனை அபியாச பழக்கால் வறுமையானால் ஆனந்தம் வந்தால் அது வரதுன்னா அபியாச படம் எந்த ஒரு சமம் வந்துடுறதில்லை அது சரீர அரிமானம் தீவிரமாக அஞ்ஞான காலத்தில் இருக்குது அபியாச காலத்தில் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அவ்வளோதான் அதிகமாக படையில அப்புறம் எந்த நில வந்துடுமா அதனால் படைப்படிக்கு அந்த துக்கம் வரத்தான் செய்யுது அதாவது பூனை வீட்டில் அது கிளி வந்து வீட்டில் வளர்த்து வாங்கலாம் ரங்கா ரங்கா அங்குவான் பூனை கண்டா கீச்சு கீஜி அங்குமா அப்படி போடல ஏதாச்சும் படிக்கும் போது நான் மனசுமெல்லாம் நான் சாட்சின்னு வரும் கஷ்டம் வரும்போது ஐயோ வந்துருச்சேன்னு சொல்ல சொல்லலாம் ஐயோ எனக்கு வந்துடுச்சு எனக்கு வந்துருச்சே அப்படி அது கீச்சி இதெல்லாம் தாடி தான் ஞானிகள் சொல்லப்படும் அதனால்தான் வன் எப்படிப்பட்ட ஞானியானவன் அபியாச பலத்தினாலே வெவிகற்பமான அனந்தம் கோடி மாறுவாடு உடைய இந்த உலகத்திலே இப்பவம் யாவும் விட்டோன் இந்த சம்சாரத்தை பிறப்பை முழுமையா விட்டவன் அவனை முழுமையாக அபிமானம் விட்டான்னு அர்த்தம் விட்டது என்ன அபிமானம்தான் அபிமானத்தினால்தான் பந்தமே வந்தது இல்லைன்னா பந்தமே தான் அது அபிமானு சொல்லிட்டு பந்தம் மூச்சு பந்த மோட்சம் மனதுக்கே ஒளி ஆத்மா கிடையாது கிடையாது அபிமானம் பண்ணால் வந்தது அபிமானம் விட்டான் போச்சு அவ்வளோதான் எல்லா உலகத்துலேயும் அத்தனையும் அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்தி மாதிரி தான் என்ன விட்டாங்க இல்லையா விட்டு போகலையா அப்புறம் என்ன போயிடுறாங்க சங்கல்பந்தானே அதே தான் வீடு அப்படி வீடு வாங்கின இடத்துங்க சங்கல் போத்துக்கிட்டாங்க நடந்து தான் வருமா ஏன் போனதான் போச்சு வாங்கின உடனே எனக்கு போயிடுச்சு போயிடுச்சு அதனால அபிமானம் இதுவரைக்கும் இருக்கோ அதுவரைக்கும் தான் பந்தங்கள் அபிமானத்தை விட்டு பந்தங்கள் போச்சு அப்படிப்பட்ட அபியாச பலம் இதெல்லாம் சாமானிய வந்துருவன் எந்த தத்துவானியானவன் கலையுற்றோனாயும் கலை என்ன வஸ்திரங்கள் ஆடைய ஆவணங்கள் இருந்தாலும் கூட ஏதுமே கலையற்றோனாம் அவன் வீழ்ச்சிக்கு நான் உடை அடுத்து அணிந்து கொண்டிருக்கேன்னு பாவனை இருக்க கூடாது அப்புறம் என்ன சரீரத்துக்கு தான் உடைய உடையை ஆத்மா உடைய கிடையாது ஆத்மா என்ன பரிச்சின்னமா உடை கட்டுறதுக்கு அது அப்பரிச்சின்னம் எங்கே நிறைந்தது திக்கம்பரம் தி திக்குகளே அதுக்கு ஆடை அப்படி இருக்கும்போது திக்குகள் ஆடைங்கிறது அதுவும் தப்பு தான் திக்குகளே இதில் கற்பித்தையாக மாறிக்காதுங்க திக்குகள் ஆடையே அது இப்படி ஆடையாக அது கூட திக்குல ஆரம்பி ஆடைங்குறது கூட அது உபச்சாரம் தான் அப்படிப்பட்ட ஒரு பவானி ஏதுமே அவன் அப்படிப்பட்ட ஞானியானவன் இடர் பந்தமற்ற அமலனாகும் ஜீவன் முத்தான் இடர் துக்கம் பந்தம் கட்டு இதெல்லாம் இல்லாதவன் அமலவான் வரி இருக்கின்ற ஜீவி காலத்தில் விடுபட்ட முத்தனாவான் முத்தி அடைந்தவன் தேகாபுரவஞ்சம் இருக்கவே இந்த விடுபட்டவனிலையை பெற்றவன் என்று இதெல்லாம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து அடித்து கொஞ்சம் மனசில் அபியாசம் பண்ணுறன் தான் ஒரு நாள் நேரம் வந்துடுது இல்லை ஒரு நாள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் இதோ ரொம்ப கஷ்டப்பட்ட இறந்தவர்கள் மாத்திரை பண்ணால் கொஞ்சம் குறையதில்லை மாத்திரை அவ்வளோதான் இதுக்கு ஆசின்லாம் ஒன்று வேண்டியதில்லை இது வந்து சைட் எஃபெக்ட் கெடுது பண்ணால் இந்தியா மாத்திரை இது நேராகவே நல்லது பண்ணால் போனால் பேசாமல் இருந்து நல்லதுன்னா கொஞ்சம் பண்ணணும் அபியாசப்படுறது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் நல்லது பண்ணும் கெடுதல் பண்ணுற இல்லை ம் ஹோமியோபதி கெழுது பண்ணுறதுன்னு பேர ஒளியை மேிதான் தொடர்ந்த போதும் அத்திலே மமதையோட அகந்தையை விட்டோன் யாவன் நித்தமும் அவனே பந்தம் நீங்கிய ஜீவன் முத்தன் அனுநூத்தி தொண்ணூத்தி சித்தமோடு இருந்தும் யாவன் சித்தம் இல்லாதிருப்பன் எத்தகையோர் ஜீன்மத்திலானவன் சித்தமோடு இருந்தும் அதனால் மனதோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறேங்கிற பாவனை வி விட்டு போயிடும் அதுக்காக சுத்தமாக விட்டு போகிறதில்லை அந்த பாவனை மனதோட சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொன்னாலும் கூட விவகார திசையில் அது யாபுத்தி வரையும் ஒழிய பார்மா திசையில் அது ஞாபகத்துக்கு நிச்சயம் வரும் அந்த பாவனை தான் இருக்கும் அத்தகைய பாவனை தான் அந்த பந்தம் மூச்ச பந்தத்தை விழுப்புரது அதுதான் அந்த பாவனை தான் கடைசி பாவனை அவண்டாக ஆரவர்த்தி அவன் சச்சானந்தபுரம்னான் அப்புறம் இந்த சரிவத்தில் பற்று உண்டு அந்த காரணம் ஏன்னா அது பிரதிம்பித்திருக்கிறது அல்லவா அதுக்காக அதுக்காக இந்த அவண்ட சச்சியானந்தபுரம் எங்கே இருந்ததாக இருந்தாலும் கூட எல்லாமே அதில் கற்பிதந்தான் இந்த சரீர உள்பட எல்லாம் கல்பிடுந்தான் ஆனாலும் மற்ற சரீரங்களில் சம்பந்தம் அந்த ஜீவ ஜீவன் முத்தனுக்கு வெளிமுகமாக தான் இருக்குது அதான் அவர்களுடைய தோழ சீரங்களை வைத்து கொண்டு தான் விவகாரம் செய்யலாம் ஆனால் இந்த சரீரம் ஜீவன் முத்தனு பிரதிபித்திருக்கிற ச அந்த குடிகொண்டிருக்கிற ஜீ சரீரம் இருக்கு அதில் வெளியில் உள்ள சரீரத்தோடும் உள்ளே இருக்கிற அந்த காலத்தோடும் சம்பந்தம் உண்டு ரெண்டு சம்மந்த அதனால தான் இந்த மனதை இன்னொரு சம்மந்தப்பட்டதுனால இந்த மனமானது நான் இல்லை இது பந்தப்பட்டவன் அல்லன் என்று பான ஒரு காரணம் இருந்தும் யாவன் சித்தம் இல்லாதிருப்பன் மித்தையாய் சாயை போல் இம்மேனிதான் தொடர்ந்த போதும் பொய்யாக நிழலான நம்ம போகும்போது பின்னாலே வருது இந்த பக்கம் மனம் நம்ம முன்னால் போகுது இருந்தாலும் கூட அதை நாம் ஒரு பொருள்படுத்துறதில்லை அது நான் என்று எனது என்று பானு பண்ணுறதே இல்லை அப்படி போல அத்திலே மமதையோடு அகந்தையை விட்டோன் யாவன் அதுபோல் இந்த சரீரம் தேகாதி பிரபஞ்சம் இதில் எல்லாம் யான் எனது என்று எவன் விட்டானோ அவன்தான் ஜீவன் முத்தன் நித்தமும் அவனே பந்தும் நீங்கிய ஜீவன் முத்தன் என்கிறார் வந்துட்டு விடுபட்ட ஜீவன் பற்றி அவன்தான் சாயை போடல சாயை போகுது நிழல் அது யாரும் நம்ம பா போலவே இருக்குது நம்ம ஒரு தம்பி அல்லது உறவன் அல்லது அது நமக்கு தினையதும் யாரும் பானம் பண்ணுறதே இல்லை அப்போயே நிச்சுக்கிறாங்க அது போனால் போட்டு வந்தால் ஆர்டர் அப்போ சரீரம் பாவனை வரும்போது இது ஆத்மஸ்வரூபத்தில் இது நிழலமாக தள்ளமாடுது பிரார்த்தானுசாரமாக விவகாரம் பண்ணுது ஆனாலும் அது நானும் அல்ல எனதுமல்ல என்று இந்த பாவனை ஞானிக்கு தினமாக இருக்குது அப்பியாசம் இந்த பாவனை செய்யணும் அஞ்ஞானிதான் ஒன்றுமே இல்லையே உலக வாரம் அதை பற்றி ஒரு பேச்சு இல்லை ஒரு பேச்சு அதான் இப்படி விவகாரங்கள் செய்கிற காலத்திலேயும் இது சரீரம் பிரார்த்த சம்பந்தப்பட்டது அது லாப நஷ்டங்கள் எல்லாம் கர்மானுசாரம் வருவதே ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது ஆத்மா நிசம்பந்தன் நெல்லேபன் அதோட நி அசரீரன் சரீரம் அல்லாதவன் அகர்த்தா பக்தா அசங்கன் சினிமாத்திரன் இப்படிப்பட்ட பாவனைகளில் வேறுபடுத்தியே பார்த்து அபியாசம் பண்ணணும் வேறுபடுத்தியே அபியாசம் பண்ணி திடப்பட்டுல வந்தால் ஜீவன் தன் பேர் வேறாவது தெரியுது அதில் நான் என்று எனது என்று அபிமானம் பண்ணுறதில்லை ஆனால் உலக மக்களிடத்தில் விவகாரம் பண்ணும்போது நாளத்தில் நடிகை மாதிரி சீக்கிரத்து நான் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் விவரம்மா நடிக்கிறோம் அப்படி போல் இங்கே இந்த சரீரத்துக்கு தகுந்தமாக இப்போ ஆரோத்தன சாரமாக விவகாரம் செய்கிறான் அப்படி செய் பந்தம் ஒன்றும் வந்துடுறதில்லை அனுந்ததுக்கு ஒன்றும் இதுதான் ஜீவத்து என்று சொல்லுவோம் போத காலத்திறந்த பொருளினே செந்தியாமை போதிய வருகாலத்தில் பொருள் நிகழ்காலத்தில் எய்தினி மதிலு பேச்சை ஈதளான் ஜீவன் முத்தன் இலக்கணம் ஆகும் மைந்தாம் அண்ண சொன்னது மூன்று காலங்களிலேயும் ஒரு ஜீவன் முத்தன் எப்படி இருக்கான் என்பதை இந்த பாட்டிலே அடக்கி காட்டுவார் பூதகாலத்திறந்த ஒளினை சிந்தியாமை சென்ற காலம் சென்றது என்பார் போனது பற்றி நினைச்சி என்ன பரியோஜனும் போனால் போனம்தான் அந்த பானம் வர்றதில்லை மக்களுக்கு அஞ்ஞான காலத்தில் அந்த காலத்தில் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அது போச்சே போச்சே அப்படின்னு என்ன துக்கம் படுறாங்க அப்பா போனது பற்றி பற்றி நினைச்சு நினச்சே துக்கம் போகிறாங்க அடையா போனதே நமக்கு என்ன சம்மந்தரி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சமானம் வர்றதே இல்லை பாருங்கள் ம் பேர் கஷ்டப்படுறாங்க போனதை பற்றி நினச்சிக்கிட்டு அது ஏன் கிடையாது போனதா சரி அது பிரார்த்தம் முடிஞ்சு வச்சு போனால் போட்டு விட்டுருந்தேன் ரெண்டாவது ஓதியாக வருகாலத்து ஒரு பொருள் ஓர்ந்திடாமை சொன்னான் என்ற எதிர்காலத்தில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி செய்யணும்னு எதிர எதிர்பார்க்குறதில்ல சென்றது கருவான் நாளை செய் நினையா அப்படின்னா நாளை பற்றி நினைக்கிறதில்ல ஆமாம் இப்படி இருந்தால் அப்படி எதிர்காலத்தில் படைக்கலாமா எதிர்காலத்தில் பிரார்த்தம் ஒன்று இருக்குது அது கொடுக்கும் அது சன்னியாசிகளுக்கு சரி கிரகஸ்தர்கள் எப்படி ஆகிறது அப்படின்னா கிரகஸ்தர்களுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலை அமைக்க தன் மாதிரி எதிர்காலம் எப்படி அப்படி நடக்குமான்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதுக்காக நாம் விரைவு செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் கூட நடக்கிறது இல்லை அது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி நடக்காது குறைச்சாலும் முடியாது கூட்டினாலும் முடியாது நடந்தே தீரும் அதனால் எதிர்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை அது சூழல பார்த்துக்கிட்டு சரி எதிர்காலம் இப்படி நடக்கும் நடக்கும்